ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தை கணையமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நமஸ்ரீமீதை ரெண்டாவது அய பதினேழாவது ஷ்லோக்கம் சோகம் அவினாசித்து தி ய விநாசமிய சாஸ்ய ந கஷ்டித் கருத்து அர்ஹீ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஆத்மாவை பற்றின இன்னொரு கோணத்தில் ஒரு ஜானத்தை கொடுக்குறார் ஆத்ம ஜானங்கிறது நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது நான் யாருன்னு புரிஞ்சிக்கிறது அதை திரும்ப திரும்ப நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன் அழுத்தி சொல்கிறேன் ஏன்னா நம்மளை பற்றின ஞானத்தினால தான் நாம் வந்து இந்த சம்சாரம் என்று சொல்லக்கூடிய சோகமோகத்திலிருந்து நாம் விடுபட முடியும் அதுக்காகத்தான் இந்த ஆத்ம ஜியானம் அவசியம்ங்கிறத திரும்ப திரும்ப நாம் மனசில் பதிய வச்சுட்டே இருக்கணும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா ஆத்மா சர்வகதா நான் எங்கும் நிறைந்தவன் நான் இந்த உடலின் வரையறைகளால் வரையறுக்கப்படாதவன் இந்த பாடியோட லிமிடேஷன்ஸ் எல்லாம் எனக்கு லிமிடேஷன்ஸ் கிடையாது என்னை சார்ந்திருக்கிற உடம்புக்கு தான் நிறைய லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அது ஸ்பேஸ்வைஸ் டைம்வைஸ் வஸ்து அதாவது கால தேச வஸ்தூனுடைய உடம்புக்கு தான் ஆக ஆத்மா அபரிச்சின்னமானது சர்வகதமானது பூர்ணமானது அத்வைத்தமானது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நான் எந்த வரையறைக்கும் உட்படாதவன் காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதவன் எங்கும் நீக்கமர நிறைந்தவன் நிறைவானவன் முழுமையானவன் இரண்டற்றவன் என்ற ஒரு ஜானத்தை நாம் அடையணும் இந்த உடம்பு எல்லாத்துக்கும் உட்பட்டது இது குறைவான இடத்தில் இருக்குது இது அல்பகதம் இது அபூர்ணம் இதுக்கு நிறைய குறைகள்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் என்மேலே கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் புரிஞ்சுக்கணும் ஆக இந்த உடம்போ மனசோ நான் கிடையாது என்னிடத்தில் தற்காலிகமாக கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த உண்மையை உணரணும் இந்த ஸ்லோகம் அதைத்தான் நமக்கு புரிய வைக்கிறது ஏன இதத்தம் தினாஷி இது வித்தி எதனால் எந்த ஆத்ம தத்துவத்தால் சைத்தன்ய தத்துவத்தால் இந்த சரீரமெல்லாம் இந்த உலகமெல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அதனை அழியாதது என்று தெரிந்துகொள் அப்படிங்கிறார் பகவான் ஆகவே ஆத்மா சர்வகதாக பூர்ணா அத்வைதா அபரிச்சின்னா அப்படிங்கிற ஞானம் பெறோம் நாம் அதே சமயம் இந்த உடம்பை பற்றின லிமிடேஷன்ஸையும் ஒத்துக்கிறோம் நாம் அனாத்மா பரிச்சின்னகா அல்பகதா அபூர்ணகா துவைத்தஹா பேதா என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கிறோம் ஆக எதனால் இந்த சரீரமும் உலகமெல்லாம் வியாபிச்சிருக்கோ அதை அழியாததுன்னு தெரிஞ்சுக்கோ இந்த அழியாத ஆத்மாவுக்கு அழிவை உண்டு பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது விநாசம் அவ்யசியாஸ்ய மாற அஸ்ய அவ்வயசிய விநாசம் இந்த மாறாத அழியாத ஆத்மாவுக்கு அழிவை நக்டித் கருத்தும் அருகத்தை யாரும் பண்ண முடியாது கடவுளும் கூட பண்ண முடியாதுன்னு சொல்கிறார் சங்கராச்சாரியார் ஏன்னா கடவுளே ஆத்மாவாக இருப்பதால் என்று விளக்கம் சொல்லியிருக்கார் ஆக நெருப்பு எப்படி தன்னைத்தானே எரிச்சிக்க முடியாதோ அது மாதிரி ஆத்மா தன்னைத்தானே அழிச்சுக்க முடியாது உடம்பு தான் அழியுமே தவிர உடம்பை வேணால் அழிச்சுக்கலாமே தவிர நான்கிற பரமார்த்த தத்துவத்தை சைத்தன்ய உணர்வு தத்துவத்தை கான்ஷியஸ்னஸ் ப்ரின்சிபிள் அந்த தத்துவத்தை அழிக்கவே முடியாது ஆகவே ஐ ஆம் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் எவர் பர்வேடிங் அன்லிமிட்டட் ஃபுல் ஹோல் அப்படிங்கிற ஒரு ஜானம் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது இந்த ஒரு ஒரு ஸ்லோகத்துலேயும் ஆத்மாவோடய லட்சணங்கள்லாம் சொல்லப்படுறதுனால இந்த லக்ஷணங்களையெல்லாம் நம்ம நன்றாக மனசில் உள்வாங்கிக்கொண்டு அந்த அறிவிலேயே நம்ம நிலச்சி நின்றோம்னா அதுக்கு பேர் தான் ஆத்ம ஜியான நிஷ்டின்னு பேர் அந்த ஜானத்தோடு நம்ம உலகத்தை பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம பார்வையே மாறி போயிடும் பார்வை நல்ல பயனை கொடுக்கும் இந்த இண்டிவிஜுவலாக விவகார ஆங்கிளில் டிரான்ஸாக்ஷன் ஆங்கிளில் இந்த பாடி மைண்டுக்கும் நல்லதை பண்ணும் அத்தனை எல்லா பாடி மைண்டுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய சமஸ்தீவராசிகளுக்கும் நன்மையை செய்யக்கூடிய தன்மை இந்த ஆத்ம ஏற்படும் ஆனந்தமான ஒரு வாழ்க்கையும் எப்பொழுதும் நிலைச்சிருக்கும் என்பது தான் தொடர்ந்து மேலும் சிந்திப்பதற்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹரி தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய